அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் திருவிழா இன்றுநாளாம் பொங்கல் விழா தைத்திங்கள் பண்பாட்டு பெருவிழா மனித உழைப்பின் மேன்மையை பயன் வடிவில் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இன்புறுகின்ற இணையில்லா திருநாள் தான் பொங்கல் திருவிழா பழமைகளை பக்குவமாய் வழியனுப்பிவிட்டு வளர்ச்சிக்கு வளமை குட்டும் புது வரவுகளுக்கு மலர்ச்சியோடு மக்களிடம் மனதால் வரவேற்பு இசைத்திடும் வண்ண திருநாள்தான் பொங்கல் திருவிழா மக்கள் மனங்களில் நிறைந்திருக்கின்ற அன்பு பெருக்கம் நன்றி காட்டல் புதுமை நாட்டம் இயற்கை போற்றல் சிற்றுயிர் காத்தல் புதுமை வேட்டல் இன்பம் கூட்டல் முதலிய உணர்வுகள் ஒட்டு மொத்தமாக பொங்கி பெருகிடும் பொங்கல் நன்னாள் வளமையின் அடையாளமே அறுவடை காலம் நெற்றி வேறுவை நிலத்தில் சிந்த உழுது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 Nandri